ओम सद्गुरु सद्गुस्वामी जय <coughs> गुरकृपया अणगिरणाकुता कंदर अनुभूति कंदर अनुभूति कुमरा कुमरा मृहाचरण वल्ल दिवशनाकास्मण जय जय महावाक्य मयूराधिढ़ महावाख्यगूम मनोहारिदेह महचिदगेहम மகி தேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பதேலோகபாலம் முருகாச்சரணம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா நேற்றுக்கு பாசுரம் அனுபூத்தி முப்பத்தி ஒன்று என்னுடைய கஷ்டம் கஷ்டம் இல்லையா நீ வந்து அந்த மயில மயிலை மயூரத்தை வாகனமாக கொண்ட ஹே சுப்பிரமணியா அவ எப்படி இருந்தார் சூரபத்மனான அசுரன் எல்லா விதமான கஷ்டங்களும் கொடுத்தான் ஆயிரத்தி அண்டம் ஆண்டு நூற்றி யுகம் ஆண்டு தேவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து எல்லா விதமான அபச்சாரங்கள் பண்ணான் அவரை வந்து சமு இதில் அதாவது போரில் அவனை முடிச்சுட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துட்டியேன் மயில் வாகனமாக பண்ணி அனுகிரகம் பண்ணி கொடுத்துட்டேன் என்னை மாத்திரம் என்னை கேர் பண்ணாமல் நான் வந்து இது மாதிரி சம்சார சாகரத்தில் இருக்கிற மாதிரி அதாவது மாய வாழ்வில் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இந்த பூத்தை அதாவது பூமண்டலத்தில் உலகத்தில் தப்பான காரியங்கள் செய்கிற மாதிரி என்னை வந்து கேர் பண்ணாமல் விட்டுட்டீங்க துன்பத்தில் கஷ்டப்படுறாப்பில என்ன நினச்சிடுவேன் நீ மாத்திரம் சோக்கியமாக இருக்க ஆனந்தமாக இருக்கேன் நீ மாத்திரம் ஆனந்தமாக இருக்கேன் என்ன கெச்சுட்டியும் நான் உன்னுடைய அடியன் இல்லையா உன்னுடைய அன்பன் இல்லையா என்னுடைய கஷ்டம் கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் பாழ்வாழ்வு எனும் படுமா படுமா மயிலே படுமாமை படுமாயே வீழ்வாயினையன்னைத்தன விதத்தினையே தாழ்வானவை செய்தனதா உலகோ வாழ்வாயினிவி மயில்வாக இந்த சில ஆழ்வார்கள்லாம் நீ நன்னா இரு சௌக்கியமாக இரு கஷ்டப்பட்ட பெருவான அப்படிலாம் பாட்டெல்லாம் வரும் அப்படியே சுந்தரப்பெருமான் சொல்லியிருக்கார் தேவாரத்தில் திருநாவுக்கரசர் கூட சொல்லியிருக்கார் மா மாணிக்கவாதிட்டை அவர் அவர் கூட சொல்லியிருக்கார் அப்படி அந்த ஒரு பிரணய கோபத்தில் பிரணய கஷ்டத்தில் சொல் நன்னார் நீ நன்னார் நார் ஸோக்கியவர் நான் கஷ்டப்பட்டால் போகிறோம் அப்படிங்கிறாங்க அதுதான் இந்த என்னுடைய கஷ்டம் உன்னுடைய கஷ்டம் இல்லையா மயில்வாகனா சூரபத்மனை அனுகிரம் பண்ணேன் உன்னுடைய அனுகிரகம் கருணை கடவுள் அடியன் ஏதோ தப்பு பண்ணேன் போல இருக்கு வாஸ்தவம் போன ஜென்மத்தில் எப்படியோ பண்ணுங்க ஆனால் என்னை வந்து இப்படிப்பட்ட பாழான வாழ்வில் அதாவது சம்சாரத்தில் என்னை தள்ளிட்டீங்க ஆனால் இருந்தாலும் நீ வாழ் நன்னார் அப்படின்னு நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படியே நிந்தாஸ்திரி பண்ண ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படிங்கிறாள் பாழ் வாழ்வு வீழ்வாய் என என்னை விதித்தனையும் தாழ்வானவை செய்தான் செய்தனா தான் தாழ்வானவை செய்தன தான் முழுவோம் வாழ்வாயின்னு நீ மயில்வாகனே அப்படின்னு நான் வந்து நீ வாழ்கா நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சமாதானம் சொல்லலாம் நன்னார் அப்படின்னு சொல்றா அப்படியும் உன்னை இடிச்சு பேசுகிறாப்பிலையும் சொல்லலாம் இன்னைக்கு உண்டான பாசுரம் என்னுடைய கர்வத்தை நீங்கள் நீக்க வேண்டும் அந்த பெரியவர்களா பக்தர்களா ஆனாலும் பக்தி மரவால் நிலை ஏற்பட வேண்டும் அதுக்கு மேலே நமக்கு வந்து கர்வம் வராமல் எது அடைய வேண்டிய நிலையோ அந்த அடைய வேண்டிய நிலையிலையே அப்படியே இருக்க வேண்டும் ஆச்சாரியால் சொல்வார் பிரம்மணி ஸ்தீயதாம்னு சொல்லுவார் அஞ்சு ஸ்லோகங்களால் படி போட்டு பஞ்சகம்னு பேர் ஆச்சாரியல் கொடுத்தர் கடைசியில் ஒன்றும் கடைசி கடைசி கடைசி அப்படி சொல்லி சொல்லின்னு போவார் இது வந்து நமக்கு சொல்கிற உபதேசம் வேதோ நித்யம் அணிய அதிகதாம் நித்தியம் ஓத வேண்டும் அதில் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு கடைசி லைனில் கடைசி ரெண்டு வார்த்தைகள் பிரம்மணி ஸ்தியதாம் பிரம்மணி யாரு காலடி சங்கரனாக இருந்த கா அந்த கைலாச சங்கரன் சொன்னார் இந்த கைலாச சங்கரன் தான் இருக்கு அந்த பிரம்மன் தான் ஞானஸ்கந்தம் அந்த ஞானஸ்கந்தம் என்ன சொல்லிட்டு அந்த ஞானஸ்தனுடைய அனுபவ அனுபவத்தையும் அந்த முருகன் நம்ம அருணடிய அருணகிரியடியார் கொடுத்தார்கள் அருணகிரி அடியார்களுக்கு கொடுத்தார் அப்போ அருணகிரி அடியார் அடைந்த ஒரு நிலை சொன்னேன் இல்லையா பிரம்மணி ஸ்தீத்தாம சொன்னார் இல்லையா அதை இந்த முருகன் கருணை கடவுள் கந்தா முருகா கருணா கருணிங்கிறவன் கொண்டு அவர் கொண்டு இங்கே மேலே அந்த நிலையில தான் முழுக்க முழுக்க முழுக்க முழுக்க இருந்தார் அருணகிரிநாதர் அந்த நிலையில் அவர் பாடுறாருப்போர் நீங்கள் என்ன பண்ணுவா திருப்புகள் பாடு அவ்வளோதான் திருப்புகள் பாடுறப்பா பல கஷேத்தத்துக்கும் போய் திருப்புகழ் பாடுறார் அப்படி பாடி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் ஒரு ஒரு நிலையில் வந்து இந்த போட்டி போகாமல் எப்பவுமே இருக்குது அந்த மாதிரி அந்த நிலையில் இருக்கிற போது அந்த திருவண்ணாமலையில் இருந்த ராஜாக்காக இந்த புஷ்பம் பாரிஜார புஷ்பத்தை கொண்டு வரத்துக்கு இது சொர்க்கத்துக்கு போகிறார் கிளி ரூபம் வச்சுன்னு போகிறார் சௌரியமாக இருக்கணும் சரீரத்தை அங்கே விட்டுச்சுட்டு போயிட்டார் அந்த நிலையில் அவர் பாடின விஷயந்தான் அதனால் அவருக்கு கிடைத்த விஷயம் வசத்தியும் நம்முடைய நிலையை பார்த்து வச்சுட்டு நமக்காக உபதேசம் பண்ணுறது அவருக்காக பிரார பிரார்த்திக்கிறது காரணம் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் போடுறது இல்லை நமக்காக பிரார்த்திப்பது நம்ம நிலையில பாடுறது நமக்கு உபதேசம் பண்ணுறது இப்படியும் அந்த விஷயம் அப்படி இருக்கு அதில் வந்து ட்ரை டிபேட்டை அவாய்டு பண்ணணுங்கிற காமிக்கிறா அப்படியே இந்த வரும் பாகத்தில் அதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்கும் சுர்க்கவாதம் ஜஜேத்துன்னு வரும் அதாவது சுர்க்க வாத்தினா ட்ரை டிபேட்டு அதாவது ஒரு சன்னியாசிகளை கொடுத்த தர்மம் அதாவது சன்னியாசி தான் இவர் தான் பரமாத்மாவை அடைய வேண்டுங்கிற ஒரே குறிக்கோள் கொண்டவன் ஞானஸ்கந்தனை அடைந்து அனுபவம் அடைய வேண்டும் அனுபூத்தி அடைய வேண்டுங்கிறவளுக்கு இந்த விஷயம் எப்பொழுதுமே பொருந்தும் அனாவசியம் வே வாதங்களே சொல்ல வேண்டியது சொல்லிவிடும் அவன் விஷயம் அதாவது சத்தியமான விஷயத்தை சொல்லிட வேண்டியது அதில் வாதங்கள் இருந்தால் நம்ம அதில் பேசுகிறதே கிடையாது அதுதான் கலையே பதறி கதரி தலையோடு அலையே படுமாறது வாய்விடவோ கொலையே புரிவேடர் குல குலபடிதோய் குலப்படிதோய் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு வாய்விடவோ கொலையே புரிவேடர் கொலிப்பி குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே இப்படி சொல்றார் நம்ம அருணகிரிநாதர் கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு வாய்விடவோ கொலையே புரிவேடர் கொலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாக என அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு திருமூல திருமந்திரத்தில் சொல்கிறது ஒரு ஒரு பாயிண்ட் வரும் வந்து ஏற்கனவே அவன் சொல்லுங்க திருமந்திரம் ஒரு சாஸ்திரம் திருவாச்சகம் ஒரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தில் சாஸ்திரம் சொல்லுவார் சாஸ்திரத்தில் ஸ்தோத்திரம் அப்படி அப்படி வரும் பஜகோவிந்தன்னு எடுத்துட்டா அது ரெண்டும் உண்டு சாஸ்திரம் உண்டு ஸ்தோத்திரம் உண்டு அது வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தேன் டேக்கே ஆஃப் ஆகல ஏன்னா அந்த டுக்குருங்கரணக்கு எனக்கு பிடித்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்காம போய் அதனால் அது டேக்கே ஆக முடியும் அது பஜகோவிந்தம் ஒரு ஸ்தா ஸ்தோத்திரமும் சாஸ்திரம் சாத்திரமோதும் சதிர்களை விட்டு நீர் மாத்திரை போதும் மறிந்துள்ளே நோக்குமின் மறித்துள்ளே நோக்குமின் பார்த்தவி பார்வை பசுமரத்தரணி போல் ஆர்த்தம் பிறவி அகலவிட்டோடுமே சாத்திரம் ஓதும் சதிர்களை விட்டு நீர் இதுதான் அந்த வாதம் பிரதிவாரம் பலவிதமான சாஸ்திரம் பற்றியன வாத பிரதிவாரம் ஒத்தர் எது கத்துன் இருக்காரோ தெரியுமோ எவர் அதில் வந்து திறமையாளரும் அவர் அதுதான் சத்தியம்னு சொல்லுவார் உலகத்தில் பரம்பொருளை அடைவதற்கு பல மார்க்கங்கள் இருக்கு அதில் ஒரு மார்க்கம் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கலாம் அதுதான் சத்தியம்னு சொல்ல முடியும் மற்ற மார்க்கங்களும் அந்த பரம்பொருளை அடைவதற்கு உபயோகப்படும் இங்கே அனுபூத்தியில் என்ன காமிக்கனா கந்தருடைய அனுபூதியை கந்தனை அடைந்து அனுபூத்தி அடைவதற்கு கந்தனால் அனுகிரகம்னா ஆ டு பவர் இன்ஃபினிட்டி அவ்வளோ தூரம் அடைந்து கந்தனிடம் கந்தன் கண் அனுபவத்தை அடைஞ்சுட்டார் அருணிக்நாதர் அதனால தான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா அவருடைய அந்த கிடைத்த ஒரு கருணை இருக்க அபாரமான கருணை அதுதான் கவனிக்கிறார் அப்போது இதெல்லாம் இருக்கு இந்த சாஸ்திர ஜானம் இருக்கு இந்த சாஸ்திர ஜானம் வந்து ரொம்ப பொல்லாதது என்னடாது ஆமாம் இந்த சாஸ்திர ஜானத்தை வச்சு எது முக்கியங்கிறது தெரிஞ்சுட்டப்ப அதை விட்டுணும் பாகவரத்துலேருந்து ஒரு ரெண்டு ஸ்லோகம் சொல்றேன்னா அது காமிக்கிறேன் ரொம்ப வசத்தியான விஷயம் இப்போ வந்து அப்படி சொன்னது திருமூலர் சொன்னது இதுக்கு திருமூல சாஸ்திரம் அதே மாதிரி பதினொன்னாவது ஸ்கந்தம் பாகவதத்துல முக்கியமான ஒரு விஷயம் ஒரே உத்தவ கீதைன்னு பேரு உத்தவ கீதைங்கிறது பொதுவாக பகவத்கீதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பகவத்கீதை வந்து பதினெட்டு மைனஸ் ஒன்று முதல் அத்தியாயத்தை விட்டுட்டான் பதினேழு அத்தியாயங்களில் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறதையும் இன்னும் ஆயிரம் பேர் எடுத்துட்டா ஆயிரம் பேரில் தொள்ளாயிரத்தி பேருக்கு அது உண்டு இந்த உலகத்திற்கு எல்லாராலும் போற்றப்படக்கூடிய எப்பொழுதும் சத்தியமானது ஸ்மிருதி விஷயம் எல்லாம் ஒரு பத்து பேர் விட்டேன்னு அது யாருன்னா அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம அருணகிரிநாதர் மாதிரி அவர் அப்படிப்பட்டவர் உத்தவர் அவர் ஒரு பக்தர் ஞானி மந்திரி சிதப்பா பிள்ளை பகத்பிரிய சாஸ்திரம் வைச்சது எல்லாம் தெரியும் பிரேம பக்தி கொண்ட எல்லாம் தெரியும் அவர் வந்து கண்ணனை வை கொண்டா புரோட்டு போக போகிறார் அவர் உட்காத்தி வச்சு அவரோட கேள்வியாக கேட்டு அவரை மடக்கி அவட்ட நிறையா வா விஷயத்தை வாங்குகிறார் அந்த விஷயம் வாங்கிறது தான் அந்த பத்து பேர் குண்டானது அதில் சொல்கிறது என்னன்னா கடைசியில் சொல்கிறார் தஸ்மாத்தம் உத்தவா உத்ரிஜ சோதனா பிரதிச்சோதனா பிரவருத்தஞ்ச நிவர்த்தஞ்ச சோதவியம் சுதமேவி மாம் ஏகமேவரணாத்மா நாம் சர்வதேகி நாம் யாகி சர்வத்மபாவேனு மயா சாகிய குதூபயம் அப்படி எல்லாத்தையும் விட்டுடுப்பான் நீ ஒத்தனை மாத்திரம் பிடிச்சுக்கோணும் அதுதான் சொல்கிறது அருணி கிருநாதர் ஞானஸ்கந்தனை கெட்டியாக பிடிச்சுட்டார் கெட்டியாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் மொழியே சொன்னார் அவர் எல்லாம் தெரிஞ்சு மறுபடியும் சும்மா இட சொல்கிறேன்னு தபஸ் பண்ண போயிட்டார் மறுபடியும் சொன்னார் தபஸ் பண்ண போயிட்டார் நீ திருப்புகழ் பாடினப்பட தான் ஆரம்பித்தாங்க அப்போது எங்கள் குருஜி சொல்கிற மாதிரி கண்ணன் கதை கேட்டாலும் கந்தன் கதை கேட்டாலும் எங் இந்தனுக்கு உந்தன் முக்கியமான குருநாதர் பாடுவார் அப்படி அப்படி பாடு அந்த மாதிரி கடைசியில் என்ன சொல்கிறார் அது அந்த அத்தியாயத்தில் ஏவம் குரு உபாசனேக்க வித்யா குட்டாரில் சிதேர் அதிகிறாக விவரிசிய ஜீவாசயம் அப்புறமத்தான் சம்பத்திய ஆத்மானம் அத்த தேஜஸ்திரம் உன்னுடைய அந்த ஆத்ம இதர்களையும் லக்ஷணத்தை ஆத்ம அனுபவத்தை கட்டியாக பிடிச்சுக்கோ எல்லாத்தையும் விட்டுடும் அந்த அஸ்திரம் அதாவது ஆயுதத்தை விட்டுடும் எந்த அஸ்திரம் வித்யான்னு சொல்லப்பட்ட இது கோடாலி அதை விட்டுடும் அதுதான் அஸ்திரம் எப்படி அந்த முருகன் வந்து அவருக்கு நம்ம அருணகிருநாதருக்கு குருவாக இருந்தார் தெய்வமாக இருந்தார் பிரம்மமாக இருந்தார் சகலமாக இருந்தார் சக்கலமாக பார்த்துட்ட அப்பா அம்மா குரு ஆச்சாரிய தெய்வம் சார் சர்வமும் சுப்பிரமணிய சுவாமி ஞானஸ்கந்தன் அவருக்கு அருணகிருநாதர் இருந்தார் அதனால் அந்த இந்த கலை இருக்க கலை கத்து அதை சாஸ்திரம் கற்றுக்கணும் இந்த சாஸ்திர ஜானம் நம் அனாவசியமான வாத பிரதிவாதங்களை கொண்டு போய் தள்ளி விட்டுடும் நம்மளை அதுலையும் இந்த இதுல மூட்டுணும் அந்த கர்வத்துல கொண்டு போய் அதனால அடுத்த இது பாடு வரணும் அரணார் ஓதாயன முருகானி ஓதியமை பொருள் யாதன அப்படின்னு இருக்கும் போன பாட்டுக்கும் இந்த பாசுரத்துக்கும் அடுத்த பாதத்துக்கும் ஒரு ஒரு லிங்க்கே பார்க்கலாம் அப்படி என்ன சொல்றார் இந்த கலையே பதரி கலையே பதறி கதறி தலையூன் அலையே படுமாறது அதுவாய் விடவும் கொலையே புரி வேடர் குலம் கொலையே புரி வேடர் தோல் மலையே மலை கூறிடுவா கையனை நான் சொல்றேன் மலை கூறிடுவாகை என்னன்னா இந்த மலையை பிளந்த வாகை மாலை சூட்டியவனை அதாவது வெற்றி மாலை ஜெயமாலை சூட்டியவனை இது கருஞ்சம் கிரவுஞ்சம் ஒரு அசுரன் கிரவுஞ்ச மலை அந்த கிரவுஞ்சாசுரனை அவன் என்ன பண்ணுறார் இந்த வீ வீரபாகு போன்ற அவருடைய படைகள் எல்லாத்தையும் அந்த மலைக்குள்ளே அடைச்சிட்டு மடைச்சிட்டு வச்சுட்டு அவருக்கு வெளிவல்த்து போக தெரியாமல் ஒன்று தான் கஷ்டப்படுறேன் அப்போத்தனுடைய மாயையாக இருக்கக்கூடிய அந்த கிரவுஞ்ச ஞான சக்தியாக இருக்கக்கூடிய வேலால் பிளந்து அதை வந்து ஜெயித்தான் ஞானஸ்கந்தன் அப்படி வேடர்கள் அவர்களுடைய குலத்தில் தோன்றியதும் நமது வள்ளிமா வள்ளியம்மை அது வந்து இச்சாசக்தியை குறிப்பிடும் அப்போது வேடர்கள் வந்து அவருடைய தொழில் செய்வது விவசாயம் இதெல்லாம் ஆமாம் காற்றில் விவசாயம் கொலையை அந்த குலத்தில் தோன்றினா அந்த எடுத்த வளர்த்துக்கப்படுது அவ்வளோதான் அப்படிப்பட்ட அந்த வள்ளியம்மைக்கு குறவர் குணம் இல்லை அவர்கள் இல்லை பிடினா பெண் யானை அப்போ குலங்கிறது இந்த வார்த்தைக்கு மேன்மைங்கிறாப்புல போகணும் அப்போ நோய்தல் கலத்தலங்க அப்படி மலைங்கிற வார்த்தைக்கு வளமைன்னு சொல்ல முடியும் இன்னும் வந்து பார்த்தா அது பார்க்கக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய அவ்வளோ இருக்கிறாப்புல இருக்கும் அதாவது ஆண்டவன் நமக்கெல்லாம் வேண்டிய செல்வம் ஐஸ்வர்யம் சமிருத்தியாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்து மலைச்சு போட அப்படி மாயைய ஒரு பக்கம் ஞான சக்தியால வென்று ஜெய் ஜ ஜயாஜி பகவான் சொல்றாப்புல இருக்கான் கண்ணன் இது முருகன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிரேம பக்திக்கும் அடிப்பட்டு முருகனையே சார்ந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பக்தன் பக்தி ப அந்த வள்ளியம்மை அவரை தன்னுடைய கருணையால் அங்கே போய் இந்த மா மறக்கடை நாய் மார்ஜால மூலமாக அவர் கடிமணம் புனிந்தான் முருகன் அப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அப்படி நம்ம ராம இதன் நம்ம அருணகிரிநாதர் அப்போ தேகாத்மவாதி ஏகாத்மவாதி பிம்ப பிரதிபிம்பவாதி ஷணபங்கவாதி மாயாவாதி கரணாத்மவாதி இப்படி எத்தனோவாதிகள்லாம் உண்டு இதெல்லாம் அதுக்கப்புறம் வேதாந்த மார்க்கத்தில் அகச்சமயங்கள் புறச்சமயங்கள் இருக்கு அதாவது வேதா வேதத்தை வந்து ஒத்துக்காத மதங்கள்லாம் புறச்சமயங்கள் அதாவது பௌத்தம் ஜெய்னம் அப்படியெல்லாம் மற்றெல்லாம் உலா லோ லோகாயுதவாதெலாம் இருக்கு அகச்சமயத்தில் உள்ள இருக்கு அதில் இந்த சித்தா சைவ சித்தாந்தம் ஒன்றும் அப்புறம் வந்து வேதாந்த விஷயங்கள் ஒன்றும் அப்புறம் ஒன்று சொல்வார்கள் யோகம் நியாயம் காப்பிலாக்கியம் இப்படிலாம் உண்டு அதாவது இதெல்லாம் பலவிதமான ஸ்கூல் ஆஃப் தாட்டு அதான் ஸ்கூல் ஆஃப் தாட்டுங்கிட்ட மதம் மதம்ங்கிற ஸ்கூல் ஆஃப் தாட்டு அப்போது வந்து என்ன தான் பெருசு என்ன தான் பெருசுன்னு அவர்கள் வந்து அப்படி செய்வார்கள் தலை ஊடல் ஏன்னா புணங்கு ஆமாம் அதாவது வள்ளியம்மை முருகனை அடைவதற்கு முன்னால அதிகமாக ஊடல் பிணங்கு இப்போ கடினமான பிணக்கம் எல்லாம் இருந்தது அப்போ அவர் வந்து தடுத்தாட்கொண்டார் அவர் அப்படி சொல்கிறார் நம்ம இவரும் சொல்கிறார் தாய்மான்ஸ்வம் சொல்றது கற்றதும் கேட்டதும் தானே எதுக்காக கடப்படமென்று உருட்டுதொற்கோ கல்லால் எம்மான் குற்றவர கை கருத்தை கண்டு குணம் குறிய இன்ப நிஷ்டை கூட அன்றோ அதுதான் விஷயம் மத்ரபுதேஸ்வர் கோவில் கருணாகர கடவில் அந்த தக்ஷணாமூர்த்தி இருக்கார் அங்கேயே தாய்மானவ சுவாமி பேர்லேயே அந்த யோகி இருக்கார் தாய்மான படம்லாம் சிம்பிளாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ எதுக்காக க கற்றுக்கிறதுன்னா கடப்படைனா வேதாந்தத்தில் அது தர்க்கம் அதாவது வாதங்கள் டிபேட்டு அதுதான் ட்ரே டிபேட்ன்னு முன்னாடி சொன்னோம் அப்போது இதுதான் சரி அதுதான் சரி வேதாந்தத்தை சொல்கிறது அப்போது அதெல்லாம் இல்லை கடைசியில் நமக்கு அந்த ஆத்மனிஷ்டை கூடுவதற்காக அதுக்கு அதனுடைய பர்பஸ் இதை தெரிஞ்சு கொடுங்க அதாவது வேதாந்தத்தை தத்துவம் தெரிஞ்சுக்கொள்ளான் அதனால் அவர் வந்து தட்சிணாமூர்த்தி கை இது காமிக்கிறார் சின்முத்திரை காமிக்கிறார் பெருவிரல் வந்து பற்றியும் கடவுள் வந்து மூன்று தனிமையாக இருக்கார் ஒன்னு அதை தனியாக அது தனியாக அப்போ நடுவிரலும் ஆணவ மலம் மோதிர விரல் கர்ம சுண்டு விரல் மாயாமலம் இந்த மூன்று மலத்தையும் நீக்கிடும் அந்த உயிரான அந்த ஆழ்காட்டி வரல் பதியான அந்த அஷ் அங்குஷ்ட வரல் இருக்கு இல்லையா பெருவரல் அதோடு சேர வேண்டும் அதுதான் காமிக்கிறார் சின்முத்திரியாக காமிக்கிறார் அதை பார்க்கலாம் அதுதான் காமிக்கிறார் அதனால் இது என்ன சொல்கிறதுன்னா இந்த நான் படித்த அந்த ஒரு சாஸ்திரம் இது சரி அது தான் சண்டை போடாமல் அந்த வாரத்தில் மாட்டாமல் எப்படி வந்து மாயையை நீக்கக்கூடிய அளவில் முருகன் வந்து அந்த கிரௌஞ்சாசுரனை மலை போல் இருக்கிறத வந்து ஞானசக்தியால் பிளந்து முடித்தானோ அப்படிப்பட்ட ஞான அவரே பிரேம பக்தியோடு இருக்கக்கூடிய அதாவது அர்ப்பண புக்தியோட சுத்தமாக தன்னை அர்ப்பணம் பண்ண அந்த வள்ளியம்மையை அவர் தழுவி கொண்டவர் என்ன அனுகிரகம் பண்ணான்னு அர்த்தம் அப்படிதான் அதான் விஷயம் அதனால் கொலை தொழிலே செய்யக்கூடிய வேடர் குலத்திலேயே வளர்ந்து வந்த பெண் யானை மாதிரி இருக்கக்கூடிய அந்த வள்ளி பிராட்டியம் ஆலிங்கனம் செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தழுவி அனுகிரகம் பண்ண மலை மாதிரி இருக்கக்கூடிய ஏ முருகா ஸ்கந்தா கரவுஞ்ச மலையை நீ பிழந்து அதாவது மாயை முடித்து ஞான அதாவது ஞானஸ்கனாக இருந்து ஞான சக்தியால் முடித்து வெற்றி அடைந்தவனாக இருக்கிய நீ இந்த சமயவாதைகளோட அவரெல்லாம் ஒத்தருக்கு சண்டை போட்டுண்டு அதாவது வாதம் பண்ணி வாதம் அதாவது டிபேட்டு அதாவது ஆர்குமெண்ட்டு அதனால் இருந்தே அது வந்து பிணங்கக்கூடிய செயலை பார்த்து சாஸ்திரங்களை கல கலக்கத்தோடு அவர்கள் நான் சொல்கிறதான் சரி நான் சொல்கிறதான் சரின்னு கத்தி பேசி அந்த வாரத்தின் மயனாக அடியேன் ஆகலாமா ஆகக்கூடாது அப்படின்னா ட்ரை டிபேட்டில் மாட்டிக்காதுன்னு அர்த்தம் இந்த சாஸ்திரம் இப்போ ஒன்று சொன்னியா அதை தேஜஸ்திரம்னு அப்போது அந்த தெரிந்து கொண்ட ஞானம் இருக்கு அதாவது வேத ஜஞானம் இந்த மத ஜானம் அதையும் விட்டுடும் விட்டு என்ன ஒன்றே ஒன்று ஒன்று தான் அதாவது மனுஷ புத்தி சித்தம் எல்லாத்தையும் தாண்டி அந்த அகங்காரத்தை தாண்டி அதாவது அகங்கார மமக்காரத்தை தாண்டி என்னதுங்கிற தாண்டி முருகனுடைய திருவடிகளிலே அப்படியே பறித்திருக்கணும் அது வந்து ஆனந்த அனுபவத்தை அவன் கொடுப்பான் அவனுக்கு வந்து கொடுத்தார் அப்போது இப்போ சொன்ன இவ்வளவு ஒரு படிகள்னால் இருக்கு இல்லையா ஒரு சாதாரண ஒரு மனுஷ சுபாவத்தில் இருக்கக்கூடிய ஒத்தர் மேலே அடைய விஷயமான அந்த சைத்தன்யம் ஜீவன் நேர கொண்டு போய் சுப்பிரமணிய சுவாமியோட ஞானஸ்கிட்ட கலந்து போயிடுச்சு கலந்து போன சொல்றதுக்கு ஒண்ணில் அருணகிரநாதர் ஒன்று ஒன் பிளஸ் முருகன் ஒன்று ஈக்குவல் டு ஒன் அப்படின்னான்னு அர்த்தம் இந்த அருணகிரினாதுங்கிற ஒன்று அந்த முருகன் ஸ்கந்த கலந்து போயாச்சும் முருகன் மட்டும் இருக்கும் அதுதான் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படி இருக்குது அதுக்கு என்ன வேணும் இந்த வந்து அனாவசியமான இந்த வாத பிரதிவாதங்களில் மாட்டக்கூடாது கர்வந்தான் வரும் இதனால் கலை அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதுக்குண்டான சாஸ்திர நூல்கள் அதாவது சொல்கிறது இலக்கண இலக்கியங்கள் அப்ப அதனால்தான் சொல்கிறது இல்லை நடைமுறையில் நமக்கு புரிவதற்காக சொல்கிறது அதனால் இந்த இந்த இலக்கடை தமிழில் ஒரேன் எதிர்த்து போட்டு வாதாடுவதற்கு இல்ல விஷயம் தலை ஊடலையே ஊடல் பிணக்கி ஊடுவது மனம் பதறுவது சரீரம் கதறுவது வாய் மனசு வாக்கு காய் என்ற மூன்றாலையும் சாந்தமாக இருந்து அது நலத்தை அடை வேண்டும் தலைங்கிறது முதன்மைக்காக அதாவது ஹெட்டு ஹெட்டாக இருக்க முதன்மையாக இருக்கிறது வந்து தலையே அலைபடுமாறு தலையில் இருக்கக்கூடிய மூளை கலங்கி போகிற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒருத்தர் நான் சொல்றது தான் சரி நீ சொல்றதான் சரி நீ சொல்றது தப்பு அப்படின்னு வாக்குவாதம் பண்ணக்கூடிய சண்டை போர் சீவார்கள் அருணகிரிநாதர் இந்த சமயவாதங்கள் எல்லாம் பல இடத்துலையும் கண்டிக்கிறார் அருண்கிருநாதர் பல இடத்துலையும் சமய விரோத சாங்கலை வாரதியை நீந்த ஒனாது இது ஒரு திரு திருப்புகழ் வருது கருங்கடலோடும் கதற்றும் அநேகம் கலைக்கடலோடும் கடலாதே இது ஒரு திருப்புகளில் வருது அப்போ சிவகலை அல சிவகலை அதினி உலக கலைகளும் அலமலம் அலமலாம் போரும் போரும் அப்படிங்கிறாப்பட அப்படி வருது அப்படியும் திருப்புகளில் வருது அனுபூத்தி நிலை வந்து இந்த சமயவாதங்கள் இப்போ பேசணும் டிபேட்டெல்லாம் தாண்டின மௌன நிலையில் சித்திக்கும் அப்போ தான் என்னென்ன ஒன்றும் இருக்காது இருப்புங்கிற ஒன்று தான் இருக்கும் அவங்க சைத்தன்யருக்கு இருப்பு ஒன்று இருக்கும் வாதமும் சமயபேதமும் கடந்த மனோலயம் இன்ப அது வந்து பட்டினத்தார் சொல்கிறது அப்புறம் சாஸ்திரம் பல பேசும் சழக்கர்கள் சமயவாதிகள் தத்தம் மறுத்தி அமைவதாக அரட்டி மலைந்தனர் கல்வியனும் பல்கடல் பிழைத்தும் மணிக்கவாத சொல்லணும் அப்புறம் இது திருமந்திரமும் சொன்னேன்னா அப்படியும் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன மாயையாகிற கிரவுஞ்சமலையை பிளந்தவன் அதனால மாயை கடந்த பெருமான் ஆத்மாக்களுடைய மாயைகளை போக்க வல்லவன் அதனால கலைகளை கற்று வாதிட்டு அலையாமல்